அனைவருக்கும் வணக்கம் நற்றி நயன் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எஸ் இணுவல் தலைப்பு வாழ்வில் நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை மகாத்மா கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அக்கப்பலில் இருந்த வெள்ளைக்கார பயணி ஒருவர் அண்ணல் காந்தியடிலை பற்றி நாளைந்து தாள்களில் மிகவும் தரக்குறைவாக எழுதி அதை காந்தியடிலின் கையில் கொடுத்து கவனமாக படித்துவிட்டு கருத்தை சொல்லுங்கள் என கூறினார் அமைதியாக படித்து முடித்த அண்ணல் காந்தியடிகள் நீங்கள் தந்தவற்றுள் மிகவும் பயனுள்ள குண்டூசியம் கொடுத்தார் ஒருவேளை நாம் கற்றுக்கொள்கிற காரியம் நாம் வாழ்வில் நாம் சந்திக்கிற அனுபவங்களில் நல்லவற்றை மட்டும் நாம் எடுத்துக் வேண்டும் நீரும் பாலும் கலந்து வைத்த பாத்திரத்தில் அன்னப்பறவை பாலை மட்டும் தனியாக பருகுவது போல நாமும் நம் வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நல்ல செயல்களை மட்டும் நாம் எடுத்துக் வேண்டும் வாழ்க்கையை பாரமாக கருதும் நம் முதுகு வளைந்து விடுகிறது அதை பாசத்துடன் அணுகின்ற நமக்கு இறக்கை முளைத்து விடுகிறது வாழ்க்கை என்பது இறுகி போவது அல்ல வாழ்க்கை என்பது எடுப்பது மட்டுமல்ல கொடுப்பதும் பெறுவது மட்டுமல்ல தருவதும் அனுபவிப்பது மட்டுமல்ல அளிப்பதும் தான் நல்லவற்றை நலமாக வாழுவோம் நன்றி